பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்க கூடிய எலிய மருந்து கிராம் வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடி செய்து அதை தேனுடன் கலந்து காலை மாலை எடுத்து கொண்டு வந்தால் பால் பெருக்காக பயன்படும் பாருங்க உறவுகளை மேலும் சந்திப்போம்